அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் பெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் நலம் ஆகிய பல்வேறு தலைப்புகளின் கீழ் நாம் குரட்பாக்களை வகுத்து ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல் கீழ் இதுவரை இருபத்தி ஓரு அதிகாரங்களை ஆராய்ந்திருக்கிறோம் தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்கன் அழியாமை வினை தூய்மை வினைத்திற்பம் வினை செயல்வகை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் குற்றம் கடிதல் குறிப்பறிதல் இதுதான் அந்த இருபத்தி அதிகாரங்கள் அதிகாரம்னா தலைப்புங்கிறத மறக்கக்கூடாது இப்பொழுது நாம் செயல் கீழ் அடுத்தபடியாக குடி வகை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களினுடைய பொருளை திருவள்ளுவெருமானின் திருவருள் துணை கொண்டு ஆராய்ந்து அறிந்து கொள்ள முற்படுவோம் குடி என்ற சொல்லுக்கு குடிமக்கள் என்றும் குடும்பம் அல்லது குலம் என்றும் பொருள் குடி செயல்வகை என்றால் குடியின் பெருமையை காப்பாற்றி வளர்கின்ற செயல்களை செய்யும் முறை காலங்காலமாக இருந்து வருகின்ற பண்பாட்டு நெறிமுறைகளை எல்லாம் கடைப்பிடித்து அதை மேலும் தரத்திலே உயர்த்துகின்ற செயலுக்குத்தான் குடி செயல் வகை என்று பெயர் ஆகா குடி என்ற சொல் திருக்குறளில் குடிமக்கள் குடும்பம் ஆகிய இரண்டு அர்த்தங்களிலும் கையாளப்பட்டிருக்கிறது இது வந்து பிரஜாதர்மஹா என்று சம்ஸ்கிருத பாஷையிலே சொல்லப்படும் ஆகவே இந்த குரட்பாக்களிலே குடி என்ற சொல் பெரும்பாலும் குடிமக்களை குறிக்கிறது குடும்பத்தையும் இரு குறித்தாலும் குடிமக்கள் குடும்பங்களெல்லாம் சேர்ந்துதானே குடிமக்கள் அதில் திருவள்ளுவர் குடிங்கிற சொல்ல எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு பாருங்க படை குடி ஊழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு பொருட்பா இல்ல முதல் குரட்பா இதுதான் அரசியல்ல முதல் குரட்பா இதுதான் அதாவது ஆறு அங்கம் உடையவன் படை இருக்க வேண்டும் மக்கள் இருக்க வேண்டும் அமைச்சு நட்பு அரண் இதெல்லாம் ஏற்கனவே அங்க விளக்கி சொல்லி இருக்கும் இது இறைமாட்சி அதிகாரத்துல முன்னூத்தி எண்பத்தி ஒன்னாவது குரல் அதாவது பொருட்பால்ல முதற் குரட்பால் அப்புறம் குரல் ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டுல பார்த்தோம் ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு இந்த குடிங்கிற சொல் வந்து வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் வாழும் குடி குடிதழி தழி இக்கோல் ஓச்சும் மன்னவன் குடி புறங் காத்து ஓம்பிக் குற்றம் கடிதல் அப்புறம் கொடுங்கோன்மை அதிகாரத்திலையும் வந்தது ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல குடியும் ஒருங்கு இழக்கும் மடியின்மை அதிகாரத்துல நான்கு குரட்பாக்கள்ல குடிங்கிற சொல் வந்தது மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடிமடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உந்து இதெல்லாம் அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணு அறுநூத்தி நாலு இதெல்லாம் வருகிறது குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றில் அவர்க்கு குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கடும் அதிகாரத்தில் குடி என்ற சொல் பிறந்த குலத்தை குடும்பத்தை குறிக்கிறது குடி செயல்வகை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களும் பிறந்த குலத்தின் பெருமையை நிலைநாட்டும் வண்ணம் செயலாற்ற வேண்டும் என்ற கருத்து நன்கு உணர்த்தப்படுகிறது ஒருவன் தனக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள செயல்களைச் செய்வதால் அவன் பிறந்த குலத்திற்கே பெருமை சேர்க்கிறான் இவ்வதிகாரத்தில் உள்ள கருத்துகள் குடும்பத்தின் நலன் சமூக நலன் தேச நலன் என விரித்து சிந்திக்க இடம் கொடுக்கிறது இவ் அதிகாரத்தின் முதல் குரட்பாவை படித்து பொருள் அறிந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன